அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதமின் மகனே நிச்சயமாக மிச்சமானவற்றை செலவு செய்வதுதான் உமக்கு சிறந்ததாகும் செலவு செய்யாமல் இருப்பது உமக்கு கெடுதலாகும் போதுமானவற்றை வைத்துக் கொள்வது மீது நீர் குறை காணப்பட மாட்டீர் உம் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு செலவு செய்வது மூலம் கொடுக்கின்ற மேலே உள்ள கை வாங்குகிற கீழுள்ள கையை விட சிறந்ததாகும் என்று நபி செல்லம் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று பூஜ்யம்